அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திட்டத்தின் வாயிலாக திருக்குற்பாக்களை பல தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்து அறிந்து வருகிறோம் செயல் நலத்தின் கீழ் தெரிந்து செயல் வகை வலியறிதல் காலம் அறிதல் இடம் அறிதல் தெரிந்து தெளிதல் ஆகி ஐந்து அதிகாரங்களில் உள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு நாம் பொருளை அறிந்துள்ளோம் இனி திருக்குறளில் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரமாகிய தெரிந்து வினையாடல் என்ற அதிகாரத்தில் உள்ள குரட்பாக்களை கற்க தொடங்குகிறோம் தேர்ந்து தெளியப்பட்ட ஒருவரை அவர் செயல் நடத்தும் பொழுது ஆளுவது என்பதுதான் தெரிந்து வினையாடல் ஆகும் அவர் செய்யும் வேலையை அவ்வப்போது கண்காணிக்கும் முறை இந்த அதிகாரத்தில் நமக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆராய்ந்து தெளிந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவரை அவர் எத்தகைய செயலை செய்ய தகுந்தவரோ அத்தகைய செயலில் ஈடுபடுத்தி வழிகாட்டுதல் என்பது இந்த அதிகாரத்தின் கருத்து செயல் கண்காணித்து வழிகாட்டும் பொறுப்பு தலைவனிடம் இருக்க வேண்டிய பண்பாகும் செயலின் தன்மையையும் செய்பவரின் தன்மையையும் நன்கு ஆராய்ந்து செயலால் ஏற்படும் விளைவுகளையும் நன்கு ஆராய்ந்து உரியவரிடம் செயலை ஒப்படைக்க வேண்டியது ஒரு தலைவனின் கடமையாகும் யாருக்கு எந்த செயல் ஏற்றது என்பதை முடிவு செய்வதற்கு மதிநுட்பம் அதாவது புத்தி அறிவு தேவை இனி இந்த அதிகாரத்தின் முதல் குரட்பாவை நாளை ஓதி பொருள் அறிந்து கொள்வோம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின்